கூறியதாவது அலியுல்லாஹர்களின் ஆட்சி காலத்தில் ஆளுநராக இருந்தோபார் அவர்கள் ஜரீர் பின் அப்துல்லா அலியுல்லாஹன் அவர்கள் எழுந்து மேடைகள் என்று இறைவனை போற்றி புகழ்ந்துவிட்டு கூறினார்கள் புதிய தலைவர் வரும் வரை இணையற்ற ஏக இறைவனுக்கு அஞ்சுவதையும் அடக்கத்தையும் அமைதியையும் கடமையாக கொள்ளுங்கள் இதோ இப்பொழுது உங்கள் புதிய தலைவர் வந்து கொண்டிருக்கிறார் பின்னர் தொடர்ந்து கூறினார்கள் இறந்து போன தலைவருக்காக பிழை பொறுக்க தேடுங்கள் ஏனெனில் அவர் பாவம் மன்னிக்கப்படுவதை விரும்பக்கூடியவராக இருந்தார் மேலும் கூறினார் நான் ஒரு நபி செல்லம்வாகும் அலைஞ்ச செல்லும் அவர்களிடம் சென்று இஸ்லாத்தை தருவுவதாக தங்களிடம் உறுதிமொழி எடுத்துக் வந்திருக்கிறேன் என்றேன் அப்போது அவர்கள் முஸ்லிம்கள் ஒவ்வொருவருக்கும் நலம் நாட வேண்டும் என்று எனக்கு நிபந்தனை விதித்தார்கள் அதன்படி உறுதிமொழி கொடுத்தேன் இந்த பள்ளிவாசலுக்கு உரியவன் மீது ஆணையாக நிச்சயமாக நான் உங்களுக்கு நலம் நாடுபவனாக இருக்கிறேன் பின்னர் பாவ மன்னிப்பு தேடியவர்களாக மேடையை விட்டு இறங்கினார்கள்